நற்றினை வானொலிக்காக திருத்தொண்ட தொகை விளக்க உரை வழங்குகிறார் திருவாரூர் சீனிவாசன் அவர்கள் இன்றைய தினம் நாம் இயற்பகை நாயனார் புராணத்தை சிந்திக்க இருக்கின்றோம் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் என்ற வரியிலிருந்து நாம் இயற்பகை நாயனாரை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம் காவிரி பாயக்கூடிய அற்புதமான சோழ நாட்டில் அதுவும் குறிப்பாக காவிரி கடலில் கலக்கும் துறையிலே அமைந்திருக்கக்கூடிய காவிரி பூவும் பட்டினம் நீங்கள் எல்லாம் இன்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் பூம்புகார் என்ற நகரில் மிக அற்புதமாக அமைய பெற்ற நகரம் இந்த சாயாவனம் என்று அழைக்கக்கூடிய சிவாலயத்தை தன்னகத்தே கொண்ட இந்த திருப்பதி அந்த பதியிலே வாழ்வோர்கள் பிறந்தோர்கள் யாவரும் எந்த பொருளுக்காகவும் அடுத்த நகரங்களுக்கோ அடுத்த ஊர்களுக்கோ புகமாட்டார்கள் ஆகவே வேறு இடம் தேடி புகார் என்ற வரிகளிலே அமைந்த புகார் என்பது எந்த இடத்திற்கும் செல்ல மாட்டார் என்ற ஒரு அற்புதமான கருத்தை விளங்கியிருக்கிறது அந்த அளவுக்கு சிறந்த நகரம் சாயாவணம் என்ற சிவாலயத்தை தன்னகத்தே கொண்டுள்ளதால் மேலும் பெயரு பெற்றது காசிக்கு வீசம் கூட இந்த சிவாலயத்திலே நீங்கள் காண முடியும் சிவபெருமானுடைய திருவதியை எப்பொழுதுமே நினைத்து உருகி அன்பு செய்யும் வணிகர் குளத்தில் அவதரித்தவர் தான் இந்த இயற்பகை நாயனார் இயற்பகை நாயனாருடைய பக்தி அளவிலான செல்வ வளமை அன்பு அனைத்தும் கொண்டவராவார் அறநடியார்கள் யாவரேனும் யாது வந்து கேட்பினும் ஏது இல்லை என்றே சொல்லாத ஒரு அளவிற்கு ஈந்து ஊக்கக்கூடிய இயல்புடைய இந்த இயற்பகை நாயனார் இல்லறமாகிய நல்லறத்துலும் நின்று வழங்கினார் தனது உடம்பும் உயிரும் உருபொருளும் எல்லாம் சிவனடியாருக்கே உரியன என்ற அடிமை திறம் பூண்டு அருள்நறியை கடைபிடித்து வாழ்ந்து வந்து கொண்டிருந்தார் தமது பக்கம் உள்ள பொருள் யாதாயினும் அது அடியவருக்கே உரியது எந்த அடியவர் வந்து கேட்பினும் அவர்களுக்கு இல்லையென்று சொல்லாமல் அந்த பொருளை வேண்டிய அன்பருக்கு உமந்து அளித்துக்கூடிய சிறந்த மனப்பான்மையோடு திகழ்ந்த இந்த இயற்பகை நாயனார் இந்த அடிமை திறத்தை உலகெல்லாம் உணரச் செய்ய வேண்டும் என்று வழமை போல சிவபெருமான் திருவுள்ள கொண்டார் தமது இடப்பாகத்தில் எழுந்தருளில உமாதேவியர் அறிந்தோ அறியாமலோ அறியோம் திருமேனி நிறைய வெந்நீர் புனைந்து தூர்த்த வேடம் கொண்டு வேதியராகி காவிருப்பும் பொட்டினத்தை அடைந்தார் சேக்கிளார் பெருமானுக்கு என்ன தின்னம் பாருங்கள் உமா அறிவாரோ அல்லது அறிய மாட்டாரோ ஏனென்றால் இவருடைய வேடம் யாருமே கண்டற முடியாத அளவிற்கு வேடம் பெருத்திருக்கிறார் என்பதை சொல்வதற்காக மனைவியே அறியாதிருக்கக்கூடிய அளவிற்கு திருவெண்ணிரை உடம்பு முழுவதும் தூர்த்து வேதியர் போல வேடமிற்று பெருமான் காவிரி போம்பட்டினத்தை அடைந்தார் இந்த கண்ணுதலோன் நெற்றியில் கண்ணை கொண்ட காமுற்றவனை போல் வணிகர் வீதியில் விளங்கும் இகு இயற்பகையாருடைய பொன் மாளிகைக்குள் புகுந்தார் அடியார்களை வழிபட்டு பாத பூஜை செய்து அருந்துவதற்கும் உண்பதற்கும் பல்வேறு அமுது படைத்து இயற்பகை நாயகனார் வரவேற்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் அதே போலவே வேடமிட்டு வந்த இந்த அடியாரையும் பாத கமலங்களை பூசித்து உள்ளே அழை வந்து ஆசனம் தந்து மலரிட்டு மீண்டும் பாதங்களை பூஜித்து தேவரையா அவர்களே இங்கு நீங்கள் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி என்னுடைய பிறவியின் மா ஆக நீங்கள் வந்த வண்ணம் உடனே அமுது செய்யலாமே என்று கேட்டார் அப்பனே அம்பலவானருடைய அடியார்கள் வேண்டியவை அனைத்தும் நீ வறுக்காமல் வழங்கி வருகிறாயாமே இல்லையென்றே சொல்வதில்லையாமே எந்த கொடையாயினும் கேட்பது எதுவாயினும் நீங்கள் கொடுத்துவிடும் திறமைகள் கேள்விப்பட்டேன் என்று ஊடகமாக பேசினார் சிவபெருமா நானும் இன்று உண்பால் ஒரு பொருளை வேண்டி மட்டுமே வந்தேன் நீ செய்யும் அமுதை நான் இப்பொழுது உண்பதற்கு இல்லை என்று சொல்லிவிட்டார் நீ அப்பொருளை தர இசைவாகினில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாகும் தர முடியுமா என்று கேட்டார் இயற்பகையாரோ என் ஐயனே அடியேனுடைய பக்கத்தில் உள்ள பொருள் எதுவாயினும் அது ஈசனடியார்க்கே உண்டு மற்றவர் எதுவுமே இல்லை என்று ஆணித்திரமாக சொன்னார் இதில் இதில் எந்த விதமான அணு அளவில் கூட ஐயம் ஐயமில்லை என்பதையும் சொல்லி ஐயன் மீர் கேட்பது என்ன என்று நான் அறிந்து கொள்ளலாமா தயவு செய்து அருள் புரிந்து எனக்கு தாங்கள் வேண்டுவது யாதென்னு சொல்லிவிட்டால் என் பக்கம் இருக்குமாயின் நிச்சயமாக அது உங்களுக்கே என்று ஆணித்திரமாக கூறி பவ்யமாக வாய் புதைத்து குனிந்து நின்றார் மறையவராகிய இறையவர் நிலை பெற்ற காதலியுடைய உனது மனைவியை மட்டுமே நான் வேண்டி வந்தேன் என்று சொன்னார் நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் எப்படி இந்த சமூகத்தில் ஒரு கணவன் மனைவியிடம் நிம்மதியாக குடும்பம் நடத்துபவரிடம் வந்து என்னதான் கொடையாளி என்றாலும் மனைவியை கொடு என்று ஒருவர் கேட்பாராயின் நிச்சயமாக அது இந்த சமுதாயம் அங்கீகரிக்கும் என்று நினைக்கலாம் ஈசனின் திருவுளம் இந்த இயற்பகை நாயனாரனுடைய பக்தியையும் இல்லை என்று சொல்லாத கொடை பழத்தையும் உலகிற்கு பறைசாற்றி இதுவும் செய்ய இயலும் என்பதை அதை ஆணித்தரமாக காட்டுவதற்காக என்பதை நீங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டுமே என்பர்களே இறைவன் கேட்ட நிலை பெற்ற மனைவியை வேண்டி வந்தேன் என்று சொன்னவுடன் அகமகிழ்ந்து சிரித்தார் ஒருமுறை வளம் வந்து ஐயனின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்தார் இயற்பகை நாயனார் என்ன இயற்பகையாரே நான் உன்னிடம் உன் மனைவியை கேட்கிறேன் நீ சிரித்து கொண்டு சுற்றி வளம் வந்து என் பாதகமலங்களில் வீழ்கின்றாய் இதற்கு என்ன அர்த்தம் தேவரீர் திருவுளம் எனது மனைவியாகிய ஒரு பொருளே தவிர என்னிடம் இல்லாததை கேட்டுவிடுவீர்களோ என்று பயந்து கொண்டிருந்தேன் நல்ல வேலை மனைவியை கேட்டபடியால் மிக்க மகிழ்ச்சி வருகிறேன் உடனடியாக என் மனைவியை உங்களுக்கு தருகின்றேன் என்று சொல்லி உள்ளே சென்று அம்மையிர் பெருந்தகையே பெண்மணியே கற்புடை மாந்தரே உன்னை ஈசனின் சிவனடியார் கேட்கின்றார் அவருக்கும் நான் வாக்கு தந்தேன் அவரோடு அந்த முனிவரோடு நீ செல்வாயாக என்று ஒரே ஒரு சொல்லை கூறினார் அம்மையார் சிறிது கலங்கினார் ஆனாலும் பின்னர் தெளிவுற்றார் அடியேனுடைய உயிர்க்கு நாதராகிய தாங்கள் பணித்த கட்டளையை யான் செய்வதைத் தவிர எனக்கு என்ன உரிமை உள்ளது என்று கேட்டார் ஆக கணவனாரை வணங்கி அவர் சொன்ன சொல்லை மறுதளிக்காமல் ஒரு வார்த்தை கூட மறுக்காமல் சற்றே குழம்பி போய் மீண்டும் தெளிவடைந்து நீங்கள் சொல்வதை தவிர வேறு செய்வதற்கு எனக்கு உரிமையில்லை என்றெண்ணி கணவனாரை வணங்கி முனிவரோடு வரும் பொருட்டு அவருக்கு அவரிடம் சென்று வணங்கி மகிழ்ச்சியோடு உடன் வர தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த பணிவிடைகளை செய்வேன் பணித்தரலும் என்று பகரத்தார். எங்கே எங்கேயாவது நடக்குமா நீங்கள் நம்புகிறீர்களா அப்பேற்பட்ட இல்லத்தரசியை இயற்பகை நாயினார் இந்த அருண் இந்த துணையை அப்பனுக்கு அழித்துவிட்டு அடியார் பெருமானே ஒரே ஒரு வேண்டுகோள் விண்ணப்பம் என்று தாழ் ஆக சிவபெருமான் அடியவராக வந்த இவர் கலக்க முட்டார் ஏதோ கேட்க இருக்கின்றானே என்று ஆனாலும் இந்த சூழ்நிலையில் உங்களை தான் தனியாக அனுப்புவது சற்றே பிழை உங்கள் கூடவே நானும் இந்த ஊர் எல்லை வரை பாதுகாப்பாக சென்று விட்டு வருகிறேன் என்று கூறுகிறார் ஆக இயற்பகை நாயனார் வழங்கிய இந்த கொடை அருகில் இருக்கக்கூடிய வேதியர்களுக்கெல்லாம் தெரிந்து அவர்களெல்லாம் உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா யாரோ ஒரு சிவனடியார் என்று வந்தவனிடம் உன் மனைவியை கொடுத்து அனுப்புகிறாயே என்று கேவலமாகவும் கோபமாகவும் பேசினார்கள் இதன் தொடர்ச்சியை நாளைய நற்றினை பதிவில் கேட்டு மகிழலாம்